அல்லாவை நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் ஆனா குரானில் மிக முக்கியமான ஒரு செய்தியை தருகிறார் மூமின்கள் விசுவாசிகள் எல்லாருமே சகோதர்கள் அவர் எந்த மதம் அடிப்படையில் இருந்தாலும் களிமா சொன்னவர் இறுதி தூதர் செல்லல்லா வலைவர் செல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர் ஆகரத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர் ஏகத்துவத்தை அல்லாவை இறுதி நபியை ஆகரத்தை எந்த முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல் ஏகோபித்திருக்கிறதோ அதன்படி இருக்கக்கூடிய மூமின்கள் இன்னமல் மீனூன மூமின்கள் நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களே ஆகவே உங்கள் சகோதரர்கிடையில் ஒழுங்கையும் சமாதானத்தை நிலை நிறுத்துங்கள் என்றும் இதில் அல்லாவுக்கு பயந்து நடங்கள் என்று சொல்லக்குல்லா அல்லக்கும் துறகமும் நீங்கள் அப்படி நடக்கும் பொழுது அவனுடைய அருளை நீங்கள் பெற்றுக் என்று கூறி அல்லா ரபுல் இசத் இந்த திருவசனத்தில் ஒற்றுமை என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்துகிறார் அடுத்து மிகவும் வலியுறுத்தக்கூடிய ஒன்றுதான் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய வேதம் என்று அந்த கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்கிறார் உங்களுக்கு தற்கித்துக் கொண்டு நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம் என்பதாகவும் அல்லாஹ் இங்கு ஞாபகப்படுத்துகிறார் கனிமான சகோதரர்களை பெரியார்களே பல அனுபவத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை உங்களுடன் நான் இன்று ஜும்மாவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதில் பிரதானமாக ஒரு முஸ்லீம் சமூகம் ஒரு நாட்டில் ஒரு நகரத்தில் ஒரு வீட்டில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் ஆக பிரதானமானதுதான் உள்ளங்கள் உண்டு பட்டிருப்பது உள்ளங்கள் பிளவுபட்டு ஒவ்வொருவரும் மற்றவரை ஏசிக்கொண்டு பேசிக் கொண்டு திட்டிக் செய்து கொண்டு ஒருவர் மற்றவரை மதிக்காமல் நடக்கும் பொழுது அங்கு அல்லாஹுடைய உதவியை நாம் இழந்து விடுக்கிறோம் அல்லாஹு தாலா எந்த சமூகம் ஒருவருக்கொருவர் ஏசிக்கொண்டு குறை பேசிக்கொண்டு விமர்சித்துக் கொண்டு மற்றவர்களுடைய குறையதான் பார்த்துக்கொண்டிருக்கும் சமூகமாக இருந்தால் அதுக்கு உதாரணம் மேலான சகோதரர்களே சொல்லுவதற்கும் அறுவறுப்பாக இருக்கும் அசுத்தங்களை போய் அந்த சாப்பிடக் கூலிய பண்டிகை சமமாகும் ஒரு தேன் அந்த பூச்சி என்ன செய்கிறது அது ஆக நல்ல பூக்கல்ல போய் அது தேவையானதை பெற்றுக்கொள்கிறது ஒரு பூக்கும் பண்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு தேனுக்கும் ஒரு பண்டிக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அதனால் மனிதர்களிட நலவை பார்த்து மனிதர்களுக்கு துவா செய்து மனிதர்களை நல்லவர்களாக பார்த்து நடந்தால்தான் ஒரு சமூகம் முன்னேற முடியும் ஒரே குறைய பேசி மற்றவர்களை விமர்சித்து மற்றவர்களுடைய குறைய தேடக்கூடிய அந்த சுபாவம் மனிதன் நாளும் இருக்கக்கூடாது பிரசுசல் நல்லா ஒளிவு செல்லும் அதை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் நான் உங்களை சந்திக்கும் பொழுது யாரும் என்னிடத்தில் வந்து மற்றவர்களை பத்தி தவறானது சொல்லாதீங்க நான் என்ற உள்ளத்தை தூய்மையாக விற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்ல வலியுறுத்திருக்கிறார் ஒரு ஆய்வு செய்து ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது நாலு வகையான மனிதர்களோட நாங்கள் பழக வேண்டிய நிலைமை வருகிறது எங்களுடைய கொள்கைக்கு மாற்றமாக ஒரு மாற்று மதத்தவர் அவருடைய நிலைப்பாடு பிரௌன போல இருக்கலாம் மாற்று மதத்தவர் எல்லமே நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் இரண்டாவது அவர் ஒரு வலிக்கட்ட கொள்கையில வலித்தவரி போன ஒரு பாதையில போன ஒரு மனிதராக இருக்கிறார் அவரோட எப்படி நடந்து கொள்ளும் மூன்றாவது மதபுகள் அது ஹனபி மாலிகி ஹம்பலி ஷாபி கரிகாக்கள் ஏனைய அமைப்புகள் இவைகள் எல்லாம் ஒன்று கொண்டு பரஸ்பரம் அன்ப வளர்க்கக்கூடியதாக இருக்கணுமே தவிர இந்த வேற்றுமைகள் அது பிளவுக்கு காரணமாகவே கூடாது ஆக முதலாவது மாற்று வகுத்தவர்கள் இரண்டாவது கொள்கை ரீதியாக வித்தியாசமாக கூடியவர்கள் ஹக்குக்கும் பாத்தலுக்கும் இடையில வித்தியாசமாக கூடியவர்கள் இவர் நேரான வழியில் இருக்கிறார் இவர் வலித்தவர் இருக்கிறார் ஒவ்வொரு நேரமும் அல்லாயிடத்தில் கேட்கிறோம் என்று அல்லா இடத்துல மன்றாடுகிறோம் யாருமே தொழுகையில இதை ஓதாமல் இருக்கிறது இல்லை அல்லா இடத்துல கேட்கணும் நேரான வழி நடத்து அது யார் சென்ற பாதை நபிமார்கள் சித்தீன்கள் சுகதாக்கள் சாலிமீன்கள் சென்ற பாதை நபிமார்கள் எந்த பாதையில் போனார்களோ அதை எங்கள் நடத்து அல்லா இடத்துல கேட்கணும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ரெண்டாவது வலிக்கட்ட ஹக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில வரக்கூடிய ஒரு வகை வேற்றுமை மூன்றாவது இந்த மதாய்வுகள் அல்லாஹால அது ஒரு பெரிய ரஹமத்தாக வைத்திருக்கிறான் என்ன இந்த மதம் என்று சொல்லி சில மக்கள் விமர்சிப்பதுண்டு அது தெரியாத்தனமாக பேசுகிறது இந்த மூதாதையர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹே அலேஹி அவர்கள் நூத்தி ஐம்பது ஹிஜ்ரில் மஃபாத் ஆகிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அவர்கள் நூத்தி ஐம்பதுல பிறந்து இருநூத்தி நாலுல மஃபாத் ஆகிறார்கள் அவர் முதல் நூற்றாண்டுல வாழ்கிறார்கள் இமாம் ஷாஃபி மாலிக் இமாம் அபு ஹனீஃபா மாலிக் நூற்றாண்டு அவர்கள் பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் இமாம் கேள்வி கேட்ட நேரத்தில் மனித உருவத்தில் வந்து மதீனா முன்னபுரால மசித நபுவில வந்து நபியவர்கள் முன்னிலையில் உட்கார்ந்து அக்பிர் அனில் இஸ்லாம் அக்பர் இமான் அக்பர் அவர்கள் அஞ்சு கேள்விகள் கேட்டார்கள் ருசல்லி வல்லம் அனைத்துக்கும் பதில் அளித்ததுக்கு பிறகு உமர் பார்த்து கேட்டார்கள் யார் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் அரசுலா எனக்கு தெரியாது வந்தது ஜிப்ரீன் மனித உருவத்துல வெள்ள ஆடை அணிந்து அடுத்த வீட்டிலிருந்து வர்றது போல ஜிபுல் இஸ்லாம் வந்து கேட்ட கேள்விகள் அது ஒரு வித்தியாசமாக இருந்தது அவர்கள் கேட்டார்கள் இஸ்லாம் என்ன ஈமான் என்ன எஹான் என்ன என்று கேட்டார்கள் இது மூணு அடிப்படையான கேள்விகள் முதலாவது நாங்கள் கொள்கை ரீதியாக இமான் அக்பிர்மான் அக்பிர் இஸ்லாம் இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது கலிமா தொழுக நோம்பு ஜக்காத் மனித நிறைவேற்றத்துல சில சில மாற்று கருத்துகள் இருக்கும் ஆனால் எல்லாரும் ஒரு இலக்கை நோக்கிதான் போவார்கள் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது எஹராம் எப்படி கட்டுறது என்று கேட்டா இமாம் ஷாபி ரஹமத்துல்ல சொல்லுவார்கள் ஆக சிறந்தது எஹராம் கட்டுவது ஹஜ்ஜ முடிச்சிட்டு முறா செய்வது அதுக்கு இஃப்ரா என்று சொல்வது இமாம் அகமதுன்னு ஹம்பல் கிட்ட கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் தமத்துவம் உம்ராவும் முடிச்சுட்டு ஹஜ்ஜு செய்ததுதான் மேலும் சொல்வார்கள் இமாம் அபு ஹனிபா கிட்ட கேட்டால் சுலஹல் கிரான் ரெண்டையும் சேர்த்து ஹஜ்ஜையும் உம்ரா ஒரே அடிக்கு நீயத்தை வச்சு போறதுல கடைசி வரைக்கும் ஹஜ்ஜும் உம்ராவும் உண்டாக வரணும் என்று சொல்வார்கள் மூணு பேர்கிட்டையும் கேட்டா இதுல எது சரி மாற்றமாக செஞ்சா பிழையாகுமா எல்லாரும் சொ ஒன்றுமே பிள்ளையாக எல்லாம் சரியாக இருக்கும் கேமத்து வரைக்கும் ஆயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஹிஜர்ல இருக்கிறோம் நபியவர்களுடைய பயணத்துல கேமத்து மட்டும் வரக்கூடிய மக்களுக்கு சலுகையை கொடுக்கிறது தான் நபியவர்களின் நோக்கமாக இருந்தது ஒட்டகத்துல நபியவர்கள் ஏன் தவாப் செய்ய வேண்டும் தாபா அல்லாஹி செல்லும் அந்த காவத்துலான ஒகத்துலா செய்கிறார்கள் அடிப்படையில அனுமதி அங்கு நபி அவர்கள் காட்டுகிறார்கள் தான் செய்யக்கூடிய ஹஜ்ஜ குசு அன்னி மனாசிக்குக்கும் என்னிடத்துல ஹஜ்ஜ கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அதுக்கு படம் போட்டு காட்ட இயலாது நேரடியாக தான் காட்ட வேண்டும் சஹாபாக்கள் தூரத்தில் கண்ட அந்த காட்சிகள் எப்படி காபத்துள்ளால போய் ஹஜர் அங்கு தொடர்ந்து முத்தமிட்டு கொண்டார்கள் ஜம் ஜம் தண்ணீரை நேரடியாக போய் நபியவர்கள் எடுத்து இருந்தால் உம்மத்துக்கு சிரமமாக இருக்கும் என்று சில காரியங்கள் செய்தார்கள் இன்றே இரண்டாம் மாடி மூணாம் மாடி இன்னும் இல்ல ஒகத்துல போய் மக்கள் தான் வரக்கூடியதாக இருந்தது அல்லாஹ்ல அல்லாஹ் யூசுர் ஒசுர் அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை அல்லாஹ் லேசை நாடுகிறான் நபியவர்கள் சொல்கிறார்கள் மனிதர்களுக்கு வெறுப்படையா என்று மிக அழகான போதனையை செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில மேலான சகோதரர்களே நாம் சொல்லு இந்த விஷயத்த மிக கருத்து கெடுங்க இந்த நாலு வகையான இஃத்திலாஃப்கள் மாற்று கருத்துக்கள் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன்ஸ் அதை இருக்கத்தான் செய்யும் அன்றிலிருந்து இந்து வரைக்கும் இருக்கிறது அது கேமத்து வரைக்கும் இருக்கும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்பதுதான் எங்களோட முக்கியமான வேலை அப்போ முதலாவது பிறோன போல விரோதம் காட்டக்கூடியவர்கள் இருப்பார்கள் இரண்டாவது கொள்கை ரீதியாக வித்தியாசப்படுவார்கள் மூணாவது மதுகபுகள் ரீதியாக தரேக்காவை எடுத்துக்கொண்டாலும் சுஹரவர்தியா நக்ஷவர்தியா காதரியா இன்னும் இன்னும் அலவியா முஸ்தபியா நபவியா இப்படி ஏராளமான தரேக்காக்கள் இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் மோதிரத்துக்கல்ல ஒருவருடைய தூய்மை தன்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அப்ப இஸ்லாம் என்று சொல்லும் ஈமான் என்று சொல்லும் பொழுது ஒரு சொல்லி அது அக்கீதா கொள்கை சம்பந்தப்பட்டது இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது அர்கல்கள் சம்பந்தப்பட்டது தொலக நோபு ஜக்காத் விஷயங்கள் சம்பந்தப்பட்டது பொழுது அன் தாபுல்ல பார்ப்பது போன்று அல்லாஹை வழங்க வேண்டும் இல்லை என்று அல்லாஹன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஒரு வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது அவருக்கு பக்கத்தில் ரெண்டு கண்ணாடியும் இருக்குது அவர் பார்த்து கொண்டு ஓடுகிறார் அதே நேரம் உள்ளத்துல பயமாக இருக்குது நான் வேகமாக போன என்ன யாரும் பிடிச்சிருவார்களா என்று அல்லாரம்பு நாங்கள் வணங்கும் பொழுது நாம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு வருவதை ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியமாக இருக்கும் அதுக்குதான் மேலான சகோதரர்களே தஸ்கேத்து நுபூஸ் என்று குரான் சொல்கிறது அது பாத்தி நின்று அது உலமாக சொல்கிறார்கள் உள்ள தூய்மையை ஏற்படுத்தி கொள்வது ரசூசல்லா அலுலம் அவர்களை மேராஜுக்கு முன்பு நெஞ்சு பிளக்கப்பட்ட நிலையில அது தங்க பாத்திரம் வைத்து சம்சம் தண்ணீராத அல்லாஹு தாலா அதை சுத்தப்படுத்தினான் ஜுரல் இஸ்லாத்தை அனுப்பி நவியவர்களுக்கு ஒரே இரண்டு முறை அல்லது நார்வல் நடந்திருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார்கள் நவியவர்களுக்கு சிறு வயதிலும் நவியவர்களுக்கு பேராஜுக்கு முன்பும் அல்லா ரபுல்வத்துக்கு முன்பும் இந்த காரியத்தை அல்லா தலை செய்துத்தான் கண்ணியமானே நவியவர்கள் மக்களுடைய உள்ள தூய்மையில கவனம் செலுத்தினார்கள் ஆக ஒவ்வொரு சஹாபியுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நவியவர்கள் அவதானிச்சு கொண்டிருந்தார்கள் ஒன்றிருக்கு தஜஸ் சுஸ் குரான் தடுத்திருக்கிறது மற்றவர்களுடைய குறையை தேடாதீர்கள் அது அல்லா விரும்பாதது என்று சொல்கிறது அதிகமான தவறான எண்ணங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமான குரான் வலியுறுத்தகிறது நாம் தப்பெண்ணங்கள் வைப்பது அது மிக புல்லாதது அதெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய குறைகளை தேடி தேடி போகக்கூடாது அது புல்லாத நோய் இப்பொழுதும் குறைகளை மறைக்கிறத கொண்டுதான் ஒரு சமூகம் மேலாகும் ஒரு மனித கண்டு அதை விமர்சிச்சு எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது இமாம் திருமிது அஹமத்துலே அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் அது என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா ஒரு மனிதன் ஒரு மனிதனை பத்தி விமர்சிக்கிறான் ஒரு மனிதனை குறை ஒரு மனிதனை பத்தி அவன பாவத்தை பத்தி மற்றவர்களுக்கு சொல்கிறான் அல்லா தால என்ன செய்வான் இந்த மனிதன் செஞ்ச பாவத்தை இந்த விமர்சிக்க கூடிய மனிதனை ஈடுபடுத்தாத வரைக்கும் அல்லா எனக்கு மரணத்தை உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரியாது அவரு தௌபா செஞ்சாரா இல்லையா அல்ல தௌபா செஞ்ச மனிதனை பார்த்து நாங்க விமர்சிக்க போனால் நாங்க அல்லாயிட்ட குற்றவாளி ஆகும் அல்லாஹ் முதல் தண்டனையாக உலகத்துல என்ன தரப்போகிறான்டா நீ விமர்சிச்சா அல்லவா நீ அதை அனுபவிச்சிட்டு தான் போவா என்று அல்லாஹால அலி செல்வம் அவர்கள் இதை சொன்னதை இமாம் திருகுரப்பாளி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் தவற கண்டா ரசி செல்வம் அவர்களுடைய அணுகுமுறை என்ன இருந்தது வேளாண் சோதர்களே நபி அவர்களிடத்துல வந்து சினா செய்தன் என்று சொன்ன மாயிஸ் அஸ்லமி மூணு முறை சொன்னார் நீ தொட்டு இருப்பார் நீ முத்தமிட்டு இருப்பார் நீ வந்து சினா செய்யல போ ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை விமர்சிச்சா எல்லா இடத்துல மேலான சகோதரர்களை தப்பி கொள்ள முடியாது வாய கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய ரெண்டு தொடைக்கும் இல்லக்கூடிய பிரைவேட் பாட்டையும் ரெண்டு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நாவையும் பாதுகாத்துக் கொண்டால் அவனுக்கு நான் சொர்க்கத்துக்கு வாக்களிக்கிறேன் சொல்கிறார் அதனால இதை பாதுகாத்துக் கொள்வதை அது நீனுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது ஆக இந்த நாலு வகையான ஒன்னாவது கொல்கரீதியான அதுதான் ஹதீஷ் ஜிப்ரில் நான் அக்கீதா என்று சொல்கிறேன் அது ஈமான் சம்பந்தப்பட்டது இரண்டாவது அது சம்பந்தப்பட்டது மசாயல்கள் சம்பந்தப்பட்டது அல்லது வழிகேடுகள் சம்பந்தப்பட்டது அந்த முதலாவது ஈமான்ல இருந்து பிரியக்கூடிய ரெண்டு வகையாக இருக்கும் மூன்றாவது அந்த இஸ்லாமில் அந்த ஃபெக்ருடைய கண்ணோட்டத்தில் அது வரக்கூடிய வித்தியாசத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது நாலாவது அது ஆதாவுல் கிலாப் இன்னும் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய தஸ்குள் உள்ள தூய்மை சம்பந்தப்பட்டது அதுதான் வந்து இருக்கிறது இதுல வரக்கூடிய வேற்றுமை அதுக்கு சூஃபியாக்கள் அவர்களுடையதாக இருக்கும் நாலாவது மேலாண்மை சோகத்திலே மனிதனுடைய அணுகுமுறையில வரக்கூடிய வேற்றுமை ஒருவர் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்துல சில நேரம் ஏசிடுவார் பேசிடுவார் சில கடினமான வார்த்தைகளை அணுகுவார் இந்த நாலு கட்டத்திலையும் எப்படி நடந்து கொள்வோம் என்பதை சரியாக புரிஞ்சு கொண்டா ஒற்றுமையை பெற்றுக் மிக லேசாக இருக்கும் ஒற்றுமை என்பது மிக பொறுமதியான ஒன்றுமே நான் சொல்றேன் அது எங்களுக்கு வரணும் அது வந்தாதான் ஏராளமான அடைய முடியும் விளக்கம் கிடைச்சிடும் அல்லா தாலா சொல்கிறான் நீ பிறோனுக்கு போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் அழைப்பு கொடுக்கும் பொழுது அன ரூக்கும் நான் தான் அல்லா என்று அவன் வாதித்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்டவனிடத்தில் மிருதுவாக பேச வேண்டும் என்ற அவன் திருந்த வேண்டும் அல்லாரும் சிலருக்கு நிர்ணயிச்சு விட்டான் அப்படி இருந்தும் கூட இந்த அப்ரோச் மக்கள் அழைக்கும் பொழுதே இந்த முறைய கையாள வேண்டும் அப்ப உலகத்தில தன்னை ரப்பண்டு வாதிட்டு கொண்டே இதுதான் சட்டமாக இருந்தா அதுக்கு கீழுள்ளவர்களுக்கு என்ன அணுகுமுறையாக இருக்கும் என்று நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் ஒரு ஆய்வு செய்து பார்த்தா தொண்ணூறு விதமான சண்டை பயங்கரமாக இருக்கு அதுல குரான் என்ன சொல்கிறது நலமும் தீமையும் சவமாக மாட்டாது தீங்கு செய்தவனுக்கு நீ கொடுக்கும் பதில் செய்வேன் நீ நலவு செய்தால் தீங்கு செய்தாலும் நலவு செய்வேன் என்பதுதான் இஸ்லாம் சொல்லாம சொல்லும் அவர்களை கத்தல் செய்வதற்கு உமர்பு நுழுவம் மக்கள் ஒரு ஸ்கீம் பண்ணிட்டு மதியனாக வந்த நேரம் கம்ச கிட்டால பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க அவர் வெறுப்பானவர் சிறந்த பூமி மதீனா சிறந்த மார்க்கம் இஸ்லாம் என்று மாறினார் கண்ணியமானவர்களே எப்படிப்பட்ட அபூஜகளுடைய மகன் எப்படிப்பட்ட உமையா உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் வரமாட்டேன் என்று சொன்னவர்கள் நபி அவர்கள் மது மக்காவை கைப்பற்றின நேரத்தில் அவருக்கு தலப்பாவ தான் அணிந்திருந்த சப்பான வர சொல்லுங்க ஒருவர் சொன்னார் அல்ஹமா இன்றைக்கு பலி எடுக்கும் நாள் நபியவர்கள் சொன்னார்கள் அல் எவ் யூ மர்ஹமா இன்றைக்கு மன்னிக்கு இந்த உணர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டால் தான் ஒரு சமூகமாக வாழ முடியும் இரண்டாவது கொள்கை ரீதியாக சிலர் கொள்கை வித்தியாசமாக கூட சொல்லிதான் ஆக வேண்டும் இவர் இறுதி நபிக்கு முரணாக பேசுகிறார் இவர் சஹாபாக்களுக்கு முரணாக பேசுகிறார் இவர் அல்லாவை தவறாக அவர் விமர்சிக்கிறார் இவர் இப்படியான முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார் என்று சொல்லக்கூட உலமாக்களுடைய ஒரு பாரிய கடமை இருக்குது இது இஸ்லாம் அல்ல என்று சொல்வது அந்த சொல்லக்கூடிய முறைய இஸ்லாமியர்களுக்கு முறையாக சொல்லி தந்திருக்கிறது அதுதான் இங்கே நான் சொல்லக்கூடிய விதம் பிழைய பிழைய பிளையும் உண்மையாக சொல்லுங்கன்றது ஒற்றுமையல்ல பிழைய பிழைய என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் முறையாக சொல்ல வேண்டும் அந்த மனிதன் அதை கேட்டுட்டு தான் திருந்து வந்துடும் முரதெல்லாம் கிட்ட வந்து சொன்னாங்க ஆறு பேர் மதம் மாறி போயிட்டார்கள் அவர்கள் மதம் மாறிட்டார்கள் அவளை கத்தல் பண்ணவான்னு கேட்டார்கள் அபு மூசா முரதெல்லாம் சொன்னார்கள் எந்த கதவால வெளியே போனார்களோ அதே கதவால் உள்ளுக்கு வந்துருட்டு முன்னார்கள் முயற்சி எடுக்கணும் கண்ணீர் வடிக்கணும் துவாசிக்கணும் அவர்களை பேசணும் கைய கால பிடிக்கணும் அவர்களை நல்ல முறையில கையாளணும் இயலாத ஒரு ஃபத்துவா ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுமே தவிர எடுத்த எடுப்புக்கு பத்துவா கொடுத்து அவரை தூக்கி வெளியே போட்டு அவர் இஸ்லாத்துல இல்லைன்னு சொல்றது அது எங்களுடைய மார்க்கம் அல்ல வீணல்ல உலமாக்கலுடைய அல்ல கன்னிவானவர்களே மூணாவது வரக்கூடியது இந்த நாலு இமாம்களும் சுஹான் அல்லாஹ் அவர்கள் செய்த சேவை அவர்களுடைய ஹிலாஸ் அவர்கள் வாழ்ந்த காலம் அவர்கள் செய்த தியாகம் சிந்திச்சு பாருங்க இமாம் இமாம் ஷாஃபி என்று சொல்லும் பொழுது அவர்கள் எங்கு அஹ் நூத்தி ஐம்பதுல பிறந்து பிறக்கிறார்கள் இமாம் புகாரி என்று சொல்லும் பொழுது நாலு அவர்கள் மரணிக்கிறார்கள் இந்த ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு நெருக்கம் இருக்கிறது இமாம் புகாரி அவர்கள் உஸ்பெகிஸ்தான் ரஷ்யாவுடைய சிறு வயதுல தகப்பனை எழுந்து யத்தியமாகிவிட்டார்கள் இமாம் ஷாஹி ப்ளஸ்தால நூத்தி ஐம்பதுல பிறக்கிறார்கள் அவர்களும் தகப்பனை எழுந்து விடுகிறார்கள் எத்தியமாகி விடுகிறார்கள் சிறு வயதுல குரானை மரணம் செய்து இமாம் புகாரி அவர்கள் அஞ்சு லட்ச ஹதீஸ்களை பாடமாக்கி அவர்கள் இந்தகாரியை அசஃபல் குரானுக்கு பிறகு முதலிடத்தை பெறக்கூடிய அந்த சகல் புகாரியை தொகுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள் அவர்கள் அஞ்சு லட்சம் ஆறு லட்ச ஹதீஸ்களை மரணம் செய்திருந்தார்கள் அல்லா அப்படிப்பட்ட ஞாபக சக்தியை அவர் அரபி அல்ல உஸ்பகி அவர் அந்த ரஷ்யாவுடைய ஒரு ஸ்டேட்டை சேர்ந்தவர் அல்ல அவருக்கு எப்படிப்பட்ட ஞாபக சக்தியை கொடுத்திருந்தார் என்று பாருங்க இமாம் ஷாஃபி அஹமத்துல்லஹே அலைவர்கள் இன்றைக்கு உலகத்தில் உலகத்தில் ஏராளமான இடங்கள்ல பெற்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கள் தெளிவான சட்டத்தை தெளிவை ஆண்களுக்கு என்ன சட்டம் பெண்களுக்கு என்ன சட்டம் அழகாக தொகுத்து தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு நாட்டில் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் சொன்னாலும் அதுல தீர்ப்பு கொடுக்கிறது மிக லேசாக இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு சமூகமாக இருந்து செயல்படுவதற்கு உள்ள ஒரு பணியாக தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு சாலா நமக்கே இதை ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறார் அதை நாம் எப்பொழுதும் சரியான முறையில் கையாண்டு அல்லாஹுடைய உதவியை பெற்ற ஒரு சமூகமாக மாறிவிட வேண்டும் கண்யமானவர்களே நானாவது அல்லா ரபுத் நமக்கு தான் மனிதர் சுபாவத்தில் வரக்கூடிய உமர் ரது அபு பக்கரது அவர்களுக்கும் ஒரு மனிதருக்கும் இடையில ஒரு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது அபு பக்கர் அவர்களை ரபியா அஸ்லமி என்பவர் ஏசிவிட்டார் அபு பக்கரது எல்லாம் அவர்கள் அவ்வக்கர ஏசினுடனே அவங்களோட உள்ளத்துல ஒரு சின்ன கவலை வந்தது அவர்கள் சொன்னார்கள் என்ன மன்னிச்சுறப்பான்னு சொன்னார்கள் இடத்துல போயிட்டு முறையிட்டார்கள் கண்ணியமார்களே எப்பொழுதும் இப்படியான விஷயங்கள் வரக்கூடிய நேரத்துல ஒருவருக்கு ஒருவர் வெற்றுக் தாராள தன்மையோட நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எல்லாரும் மற்றவங்க எல்லாரும் இங்க கவனம் செலுத்துங்க அதுல ரெண்டு மூணு பேர் ஈடுபடுங்க அவருக்கு கொஞ்சம் கொடுத்து அந்த விஷயத்தை செய்யுங்க பாலாக்குவானா எல்லாரும் இதுல கவனம் செலுத்துங்க எப்படியான நிலைமைகள் வரும் அல்ல அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை நல்ல சுகத்தை நல்ல ஷிஃபாவ் அல்லாஹால நசீப் ஆகுவானா கனியமான சகோதரர்களை பெரியார்களே நாங்க எல்லோரும் அல்லாவின் பக்கம் கவனம் செலுத்தி இந்த அடிப்படையோடு நாங்க இந்த விஷயத்தை கையாள வேண்டும் அல்லாவுடைய உதவியை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் அல்லா ரபுல் இஸ்ஸத் எமக்கு மிக உயர்ந்த ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் இந்த நாட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டில் நாங்கள் இருபது லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எமக்கு செய்திருக்கக்கூடிய பல நியமத்துகளை செஞ்சிருக்கிறான் மஸிதுகளை தந்திருக்கிறான் மதரசாக்களை தந்திருக்கிறான் கான்காக்களை தந்திருக்கிறான் அல்லா ரபுல் இஸ்ஸத் உலமாக்களை தந்திருக்கிறான் ஹாஃபிஸ்களை தந்திருக்கிறான் மஷாய்மார்களை தந்திருக்கிறார் இதெல்லாம் நாங்கள் நியமத்துகளாக கருதி அல்லாஹோட தொடர்புள்ள ஒரு சமூகமாக மாறக்கூடிய நேரம் தான் நாம் ஒரு வெற்றி ஒரு சமூகமாக இருக்க முடியும் ஒற்றுமையான ஒற்றுமையை பேன்பதற்கே இந்த விஷயங்களை நாங்க கையாளும் பொழுது நிச்சயமாக நாங்க ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகமாக மாற முடியும் என்பதுதான் இந்த நான் கையில ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பெரும்ப்தியால் எழுதப்பட்டது முஃப்தி முகமது ஷபி அவர்கள் அவர்கள் செய்தான மொழிபெயர்த்திருக்கிறோம் பொறுமதியானது அவர்கள் மிக அடிப்படையானதை சொல்கிறார்கள் ஒற்றுமை வருவதற்கு காரணம் இன்னமாக இருக்க வேண்டும் என்று இலங்கையில நாங்க ஒரு போட்டி வைச்சோம் உலமாக்களுக்கு மத்தியில அந்த போட்டியில ஒரு புத்தகத்துக்கு நாங்க ஒரு தலைப்பு கொடுத்தோம் வேற்றுமையில் ஒற்றுமை காலத்தின் தேவை சன்மார்க்க கடமை வேற்றுமையில் ஒற்றுமை தேவை வேற்றுமை எல்ல இ மொழிபெயர்க்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் புரோஷனமாக இருக்கும் அதை மக்கள் படிக்க வேண்டும் அதை நாங்கள் முன்வைக்க வேண்டும் கண்ணியமானோர்களே ஜெமேத்துலமா தன்னுடைய நூறாவது வருடத்தை அடைந்திருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாம் வருடத்துல ஏற்பட்ட இந்த காலி பஹா இப்ராஹிமியாவில ஸ்தாபிக்கப்பட்ட இந்த உலமா சபைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நாலு நூறு வருடத்தை அடைந்திருக்கு பல உலமாக்கள் இந்த நாட்டில சேவை செஞ்சு இன்றைக்கு எட்டாயிரத்துக்கும் ஐம்பது ஐநூறுக்கும் மேற்பட்ட உலமாக்கள் இந்த பணியில சிதுமத்தில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உலமாக்கல் இல்லாத ஊருக்கு போகும் பொழுதுதான் எமக்கு உலமாக்களுடைய பொறுமதி தெரிய வருகிறது மதரசாக்கள் இல்லாத ஊருக்கு போகும் பொழுதுதான் மதரசாக்கள் இந்த தெரிய வருகிறது மஸிதர்கள் இல்லாத ஊருக்கு போகும் பொழுதுதான் மசிதர்களுடைய பொறுமதி கண்ணியமானவர்களை எப்பொழுதும் நாங்க ஈமான் தக்வாவுடன் அல்லாவுடைய தொடர்புடன் நாம் இருந்தே செயல்பட வேண்டும் என்பது மிக அவசியமானது அந்த அடிப்படையில இந்த நாட்டுல நாங்க ஒரு மெரிட் அடிப்படையில் இந்த நாட்டுடைய பற்ற எங்களுக்கு இருக்க வேண்டும் நாட்டு பற்றுடன் வாழ்ந்து நாங்கள் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் ஒரு குடும்பம் அதே நேரத்தில் அறிமுகப்படுத்துவது எங்களுக்கு மூணாவது நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக நாங்கள் கையாள வேண்டும் அதுக்கு சில யுக்திகளை தான் அதுக்கு ஒரு மெத்தடாலஜியை தான் முஸ்லிம்கள் அதுல பங்காளிகளாக மாற வேண்டும் இந்த நாட்டுடைய செக்யூரிட்டிக்கு நாங்கள் அச்சுறுத்தலாக இருக்க அதுக்கு உதவியாக தான் இஸ்லாம் ஒரு நாள் அப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல சில தீய சக்திகளுடைய அது அது சூழ்ச்சியானதால் இன்று இஸ்லாம் அது தவித்துக் கொண்டிருக்கிறதே அதை நாம் இந்த நாட்டில் பாதுகாக்க வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே அது முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ளதை சக வாழ்வு அது அந்நிய மக்களுக்கு மத்தியில் உள்ளது பெரும்பான்மை சமூகத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நாட்டில் இருக்கக்கூடிய மூவாயிரம் மஸ்ஜிதுகள் அந்த மஸ்ஜிது அக்கம் பக்கத்தில் மதகுருமார்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை விளங்க வைக்கும் பணியில் நாங்கள் ஒரு பாரிய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் அலமது அதை நீங்களும் பங்காளிகளாக இருக்கிறீர்கள் அதுல நாங்கள் எல்லாரும் கொண்டுபடக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை கையாளமும் நாங்கள் இந்த நாலு வகையான வேற்றுமையை உலகத்தில் காண்கிறோம் நீங்க மிருதுவாக நடந்து கொள்ளதுதல் உஸ்மான் அவர்கள் கட்டி வச்சார்கள் அவர்களை ஒரு ரூண்டில் போட்டு அடைச்சார்கள் அவர்களுக்கு மச்சதுக்கு வராமல் தடுத்தார்கள் அந்த நேரம் கூட உஸ்மான் ரஜி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை எமக்கு படிப்பனையாக இருக்க வேண்டும் இமாம் அகமது அம்பலை அடிய அடித்தார்கள் அந்த நேரம் அவர்கள் எப்படி மன்னித்தார்கள் என்பதை அதை கொள்கை ரீதியாக வித்தியாசம் வரக்கூடிய நேரத்தில் கூட அணுகக்கூடிய முறை அது மிக நிதானமாக இருக்க வேண்டும் என்பதான சோதனைகளே அதே நேரத்தில் மதாய்வுகளில் அல்லா பெரிய ரஹமத்தை வச்சு இருக்கிறார் இந்த ரஹமத்தையும் நாங்கள் கையாண்டு ஒருவருக்கொருவர் துவா செய்து கொண்டு ஒரு ஹனஃபை ஒரு ஷாஃபியை அதை ஏல்நம் செய்யறது அவரை ஏசுறதல்ல ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிறது ஒருவருக்கொருவர் நல்ல முறையில் வார்த்தைகளை பேசிக் கொள்வதை ஒருவருக்கொருவர் நல்லதை பரப்பி வரக்கூடிய சில வேற்று அதையும் ஒரு ரகசியம் பேசுவானாம் அல்லா சொல்வானாம் நீ இந்த பாவத்தை செய்தாய் இந்த பாவத்தை செய்தாய் இந்த பாவத்தை செய்தாய் அந்த மனிதன் ஏற்றுக்கொள்வான் தயங்குவான் எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது என்று அல்லாஹால சொல்லுவானாம் நீ செய்த இந்த பாவங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த அடியானுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அல்லாஹால ஒவ்வொரு மனிதருடன் ரகசியம் பேசுவான் என்பதாக வந்திருக்கு அதனால நாங்களும் உலகத்துல தவறுகள் செய்யக்கூடியவர்கள் குடும்பத்துல தொழில உத்தியோகத்துல சமூகத்துல அவர்களை மன்னிச்சுட்டு எல்லா இடத்துல நாங்க ஒவ்வொருவருக்கும் துவா செய்து ஒரு சிறந்த சமூகமாக நாங்க வாரக்கூடிய நேரம்தான் இந்த சமூகத்தின் ஊடாக நாட்டுக்கும் குடும்பத்துக்கும் எல்லோருக்கும் புரோசனம் உள்ளதாக இருக்கும் வல்ல அல்ல எங்கள் அனைவர்களை ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கரு எல்லாம் எங்களை வாதத்தைகளை ஏற்றுக்கொள்வாயாக எல்லாம் எங்களை அமல்களை கபூல் செய்வாயாக இஸ்லாமுடன் வாழ்ந்து இஸ்லாமுடன் மரணிக்க கருவை செய்வாயாக ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருவை செய்வாயாக யெல்லாம் எங்களுக்கு பூர்த்தியான யாரெல்லாம் ஈமானை நசிபாக்குவாயாக யாரா ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழ நீ கருவை செய்வாயாக மறைமுகமான உதவி எங்களுக்கு செய்வாக யெல்லாம் யாரெல்லாம் நோயாளிகளாக குறிப்பாக இந்த சகோதருக்கு பூர்ணமான உதவியை அவருடைய ஆரோக்கியத்தை நீ நசிவாக்குவாயாக எல்லா யாரெல்லாம் சுகைதமாக எங்களோட குடும்பத்தில் உறவினர்கள் எங்கள நண்பர்களில் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூர்த்தியான ஆரோக்கியத்தை சுகத்தை கந்தழ்வாயாக நாமும் ஈமானுடன் வாழ்ந்து இறுதி தூதல் செய்யுதல் கவுனேன் தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடன் அவர்களுடைய அன்புடன் மதீனாவுடைய மௌத்தையும் எமக்கு தருவாயாக